அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டரவளியிலிருந்து மாணவர்கள் தலைப்பு எளிய வாழ்க்கை மகாத்மா காந்தி நினைவாக காந்தி என்னும் பெயரில் திரைப்படம் எடுக்கப்பட்ட நடந்த நிகழ்ச்சி இது காந்தியாக நடிக்க பெண் கிங்ஸ்லி என்னும் நடிகர் தேர்வு செய்யப்பட்டார் அவர் தங்குவதற்காக புதுடெல்லியில் ஆடம்பரமான நட்சத்திர விடுதி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது பெண் கிங்ஸ்லி அவ்விடுதிக்கு வந்தார் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்ததை கண்டார் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என மற்றவர் எதிர்பார்த்திருக்க பெண் கிங்ஸ் லியோ அந்த அறையில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் அகற்றச் சொல்லி தமக்கு ஒரு பாயும் தலையனையும் மட்டும் போதும் கேட்டு அங்கிருந்தவர்கள் வியப்படைந்தார்கள் இந்த வசதிலையா என்று கேட்டனர் அதற்கு அவர் காந்தி மிகவும் எளிமையாக வாழ்ந்தார் நான் அவருடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க இருக்கிறேன் இந்த படம் எடுக்கும் நானும் அவரை போன்று எளிமையாக இருக்க விரும்புகிறேன் என்றார் ஆம் காந்த எளிய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இந்த நிகழ்ச்சி உணர்த்துகிறது எளிமை என்றும் துணை வரும் பகட்டு ஆணவத்தை தூண்டும் பொறாமை கொள்ளச் செய்யும் ஏளனத்திற்கு ஆளாக்கும் என்றும் துன்பம் தரும் ஆனால் எளிமையோ என்றும் மகிழ்ச்சியை தரும் எளிமை என்பது உடல் சம்பந்தப்பட்ட தன்மை அல்ல அது மனம் சம்பந்தப்பட்ட மலர்ச்சி ஆடம்பரத்திற்கு எரிச்சொல் எளிமை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆணவம் என்பதற்கான உண்மையான எதிர்ச்சொல்லு எளிமை நன்றி